அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயான நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோம்பேறி முதலாளியும் அப்பாவி கழுதையும் இதுதான் இன்னைக்கு கதையோட பேரு ஒரு ஊர்ல ஒரு வண்ணான் இருந்தாரு வண்ணான்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் செலவை தொழிலாளி டோபி அவர் அந்த கழுதையை வந்து தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாரு பகலெல்லாம் அந்த கழுதைய வேலை வாங்கக்கூடிய அந்த முதலாளி அந்த கழுதைக்கு சரியா உணவு கொடுக்கறதில்ல ஏன்னா அந்த வண்ணான் வந்து ஒரு சோம்பேறி கழுதை வேலை பார்க்குற நேரத்தில் இவர் காட்டில் போய் கழுதைக்கு புல்லு பறிச்சுட்டு வந்து போடணும் இல்லையா ஆனால் இவர் வந்து நல்லா படுத்து தூங்குவாரு இந்த கழுதை சொல்லிச்சு நீங்க எனக்கு சரியா உணவு கொடுக்கறதில்ல நான் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கவும் அந்த கழுதையினுடைய பேச்சில் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்ணான் என்ன பண்ணாரு அப்படின்னா உனக்கு ஒரு ஏற்பாடு நான் கூடிய சீக்கிரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி காலம் கடத்திக்கிட்டே வந்தாரு ஒரு நாள் காட்டு நடந்து வந்துட்டு அந்த வண்ணான் ஒரு புலி இறந்து போய் கிடக்கிறத பார்த்தாரு அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு அந்த புலியோட தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய கழுதைக்கு அந்த புலியோட தோலை போர்த்தி விட்டு பார்த்தாரு பார்த்தா அந்த கழுதை கிட்டத்தட்ட புலி மாதிரியே இருந்தது புலித்தோல் போர்த்திய கழுதை நினைக்கவே வேடிக்கையா இருக்கு இல்லையா அந்த வண்ணான்னு சொன்னாரு இப்போ நீ கிட்டத்தட்ட புளி மாதிரி இருக்க புளி வேஷத்தில் இருக்க உங்ககிட்ட எல்லாரும் வர பயப்படுவாங்க அதனால நீ இருட்டின பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மேய்ஞ்சிட்டு வந்துரு உனக்கும் பசி அடங்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த கழுதை சொல்லிச்சு இது தப்பில்லையா அடுத்தவங்க பண்ற விவசாய தோட்டத்தில் போய் நான் பயிர்களையெல்லாம் சாப்பிட்டா அந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த வண்ணான் சொன்னாரு உனக்கு பசி அடங்கணுமா இல்லையா நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையே அனுப்பிச்சிட்டாரு அந்த கழுதையும் எஜமான் சொல்ல தட்ட முடியாம யஜமான் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் போய் மேய்ய ஆரம்பிச்சது இப்படி வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வந்து கழுதை படுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒரு நாட்கள் போயிட்டே இருந்தது விவசாயிகள் எல்லாம் கவனிச்சாங்க நம்மளுடைய தோட்டத்தை வந்து மேய்ஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு விலங்கு வந்து மேய்ஞ்சிருக்கு இனிமேல் இரவு நேரத்தில் காவலுக்கு போனாதான் பயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி இரவு நேரம் தங்களுடைய வயலுக்கு போய் காவல்காக்க போனாங்க அப்ப அவங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது புலி ஒன்று தோட்டத்துக்குள்ள நிக்கிறத பார்த்தாங்க எல்லாருக்கும் பயம் யாருமே பக்கத்துல போகல கழுதை நல்லா அது இஷ்டத்துக்கு மேய்சிட்டு மறுபடி தன்னுடைய எஜமானன் வீட்டில் போய் படுத்துக்கிச்சு இப்படி ஒரு ஒரு நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த புலி நிற்கிறதுனால நம்ம தோட்டத்துக்குள்ளே போக முடியலை அதனால நம்ம பயிர்களை நாசம் பண்ணுற விலங்கு எதுன்னு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கழுதை உள்ள புலி வேஷத்தில் மேய்சிக்கிட்டு இருந்தது அப்போ ஏதோ ஒரு பெண் கழுதை சத்தம் போட்டு கத்துச்சு கழுதை எப்படி கத்தியும் இந்த கழுதை மறந்து நல்ல கத்த ஆரம்பிச்சது இத பார்த்த விவசாயிகள் அடடா கழுதை மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெருங்கி வந்து பார்த்தாங்க பார்த்தாதான் தெரிஞ்சது இவ்வளவு நாளு தோட்டத்துக்குள்ள நின்னது புலி கிடையாது அது வந்து புளித்தோல் போர்த்திய கழுதை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தங்கள் கையிலிருந்த தடிய கொண்டு அடி அடினு அடிச்சதுல அந்த கழுதை அங்கே உளுந்து இறந்து போச்சு இப்போ இந்த கழுதை செஞ்சது தவறா இல்லையா கண்டிப்பா தவறுதான் வழி நடத்தியது யாரு அந்த கழுதையினுடைய முதலாளியான வண்ணான் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மள வழி நடத்தக்கூடியவங்க எவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது முதலாளிகளாக இருந்தாலும் அவர்களுடைய வழிகாட்டுதல் தவறு இருந்தா நாம வந்து அந்த செயலை செய்ய தேவையில்லை இந்த செயல் தப்பா தெரியுது இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிடலாம் இன்னைக்கு குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்க பல தின்பண்டங்கள் வீட்டுல தயார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே அந்த தின்பண்டங்களை உணவகங்களில் இருந்து வரவழைத்து சாப்பிட வைப்பதை நாம் பார்க்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் புட்டோ அல்லது பீஸாவோ பர்கோ எதுவா வேணா இருக்கலாம் இத வந்து வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரக்கூடிய ஒரு பெற்றோருக்கும் அந்த கழுதைய புல்லு போட முடியாது நீ போய் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வா அப்படின்னு துரத்திவிட்ட வண்ணானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இன்றைக்கு உணவகங்களில் செய்யப்படும் பல்வேறு உணவுகளில் சுவைக்காக பல்வேறு ஆபத்தான பொருட்கள் கலக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எந்த ஒரு உணவாயிருந்தாலும் அதை இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து சுலபமாக வீட்டிலே செய்ய முடியும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும்